السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الله. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اما بعد فبعد قوله الله تعالى في القران الكريم وفي الفواتح المجيد باعدا بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أَلَمْ يَجِدِكَ يَتِي مَنْ فَآَوَى صَدَةَ اللَّهُ الْعَقِيمِ وَقَالَ أَبِيُّنَا رَسُولُ اللَّهِ صَلَةَ اللَّهُ عَلَيْهُ وَسَلَمُمْ أَنَا دَعْوَةُ إِبْرَاهِيمِ وَبَشَارَةُ عِيسَى وَرُقِيَا يَلْمُمِّينَ أَوْلَا خَالَ رَسُولُ اللَّهِ صَلَةَ اللَّهُ عَلَيْهُ அவர்களின் பின்பற்றிய உத்தர சத்திய சகாபர்கள் ஒன்று கூடியிருக்கும் எல்லோரின் மீதும் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவரமான அவர்களுடைய பிறப்பை கன்வியப்படுத்தும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பயான்கள் अलहूल நேரத்தை தியாகம் செய்து வந்திருக்கும் முயற்சிகளுக்கும் எவ்வளவுதான் எதிர்ப்புகள் மறுத்தாலும் தங்குகளை நடைபெறுவதற்கு தண்ணீர் நிறைந்த அல்ல நல்லே மூன்றாவது நாளில் என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்காகப்பட்டிருக்கிறேன் வளர் பெருக்கமாக நெருங்கி வந்திருக்கிறார்கள் இன்னும் பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் சற்று முன்னோக்கி வந்தால் பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஆர்வம் அதிகரிக்கும் என்று நம்புகிறேன் இந்த ஊழி படைக்கப்பட்டு சுற்றி விழப்பட்ட கால முதல் போது காலம் ஒட்டுமொத்த காலத்தையும் ஒருங்கிணைத்து அந்த ஒட்டுமொத்த காலத்திலும் பிறந்த காலம் எது என்று பார்த்தால் அது ரன்மணி நாயகன் செல்வாள் பிறந்த காலம் தான் ஒட்டுமொத்த காலத்தில் சிறந்த காலம் என்பது நாயகம் அலுவலகம் அவர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அந்த காலம்தான் சிறந்த காலம் என்று அவர்கள் சொல்லிக்காட்டுவார்கள் காலங்களில் சிறந்த காலம் அதில் நான் வாழ்ந்த காலம் அதை தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டு அதை தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டு அத்துடன் உயர்ந்த காலம் சிறந்த காலம் என்பது முடிந்துவிட்டது அந்த அடிப்படையில் காலத்தில் சிறந்தது வாழ்ந்த காலத்தால் காலங்களில் அப்பேற்பட்ட அன்னதாரின் பிறப்பை வருகை எதிர்பார்த்ததால் வானங்களும் பூமியும் காத்திருந்தது எதிர்பார்த்த வண்ணம் இயங்காத உயிரினங்கள் படைப்புகளே இல்லை வருடைய வருக எதிர அவதரிப்பார்கள் வானங்களும் என்று சொல்கிறது வரலாற்று இப்படி அவர்களுடைய பிறப்பு அது சாதாரண பிறப்பு அல்ல தந்தை இல்லாமல் இருந்த ஈசா அலை அதிசயம்தான் ஏன் தந்தை தாய் இருவரே இல்லாமல் இருந்த ஆதவ அலை அதிசயம்தான் பிறப்பை நாம் அந்த செய்திப்படை தெரியும் போது அல்லாவுடைய வல்லமையை நாம் பொழிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லி சொல்வதால் அவர்களுடைய அந்தஸ்து என்ன அவர்கள் எந்த அளவிற்கு வளர்ப்பும் ஒரு மாபெரும் அதிசயங்கள் நிகழ்ந்த அவ அதில் நமக்கு காண கிடைக்கிறது அந்த அடிப்படையில் ரசூல் பிறப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அவர்கள் படைக்கப்பட்டதை பற்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பிறப்புக்கு முன்னே படைக்கப்பட்டு விட்டோம் பிறப்பு என்பது பூமியில் வருவதற்கான ஒரு வாக்கல் தான் பூமியில் வருவதற்கான ஒரு காரணி தான் பிறப்பு என்பது எனவே பிறப்பு தான் பூமியில் வருவதற்கு ஒரு காரணி ஒளி அதற்கு முன்னதாகவே நாம் படைக்கப்பட்டு விட்டோம் சொல்கிறது உங்களை நாம் அணுக்களாக படைத்து வைத்திருந்தோம் ஆலமே அருவா என்ற இடத்தில் ரூகள் படைக்கப்பட்டு விட்டது அது தோற்றம் தரப்பட்டு உடல் தரப்பட்டு பிறப்பு பூமியில் ஒரு காரணியாக அமைந்து பூமிக்கு வளர்ச்சி இறைவன் ஒரு ஒரு அவர்கள் படைக்கப்பட்ட அந்த அதிசயம் அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள் எப்போது படைக்கப்பட்டார்கள் என்ற செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்வார்கள் நான் ஒளியாக படைக்கப்பட்டேன் பிறப்பதற்கு முன்னால் அணுக்களாக படைக்கப்பட்டோம் ஆனால் ரசூர் ராய் சரஸ்வம் அவர்கள் ஒளியாக சரி, தெரியுமா அவர்கள் தண்ணீருக்கும் மண்ணுக்கும் இடையில் இருக்கும் பொழுது அப்படி என்றால் ஆதமலை படைப்பதற்கு முன்னதாகவே மனிதர்களின் தொடக்கம் ஆதிபின படைப்புக்கு முன்னாலே அல்லாஹ் என்னை படைத்து எனக்கு நபித்துவையும் தந்துவிட்டான் என்று சொன்னார்கள் அது மட்டும் அல்ல அல்லாமா இபுனு அவர்கள் தன்னுடைய நூலில் ஒரு அழகான அற்புதமான ஹதீஸை பதிவு செய்வார்கள் அந்த ஹதீஸை நாம் தெரிந்து கொண்டால் அல்லாம் எப்பொழுது படைத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அந்த ஹதீஸ் என்ன வென்றால் நபிகள் ஜிப்ரீல் அலிமிடம் கேட்பார்கள் சந்திப்பார்கள் உங்க வயசு என்ன இருக்கு ஜிப்ரீன் அலி உங்க வயசு என்ன இருக்கும் அப்போ ஜிப்ரீல் அலி அவர்கள் சொல்வார்கள் யார சொல்றதா எனக்கு தெரியல என்னுடைய வயசு என்னென்று எனக்கு தெரியல ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும் என்னவென்றால் எழுபது ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் தோன்றும் எழுபதாயிரம் வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஒரு நட்சத்திரம் மாபெரும் ஒரு பிரகாசம் ஒரு ஜோதி அது உண்டாகும் அந்த நட்சத்திரத்தை என் வாழ்க்கையில எழுபத்தி முறை நான் பார்த்திருக்கிறேன் சொல்லலாம் ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறைதான் ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று சொன்னார்கள் திப்ரீல் அலி அப்போ வயசு என்னன்னு சொல்லு கண்டுபிடிக்கணும் கோடிகளை தாண்டுவோம் அலிஸ்லாமுடைய வயதை கேட்டார் கோடிகளை கடந்து செல்லும் ார்கள்டி சொ என் வயசு அது அந்த நட்சத்திரம் எழுபதாயிரம் வருடங்களுக்கு ஒருமுறை தோன்றும் அந்த நட்சத்திரத்தை எழுபத்தி முறை நான் பார்த்திருக்கேன் அதுதான் தெரியுமே தவிர என்னுடைய எக்ஸாக்ட் வயசு என்ன என்று எனக்கு தெரியாது இந்த விஷயத்தை என்னுடைய லட்சகனின் கண்ணியத்தின் மீது ஆணையாக அந்த நட்சத்திரமே நான் தான் என்று சொன்னார்கள் நீங்க பார்த்தீங்களா அந்த நட்சத்திரம் எழுபதாயிரம் ஒரு முறைக்கு ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு ஒருமுறை ஜொலிக்கும் அந்த நட்சத்திரம் அது நாம் தான் என்று சொன்னார்கள் அவர்கள் அதுதான் முதலில் படைக்கப்பட்டது என்று ஹதீஸின் கிதாபுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இப்படிப்பட்டவர்கள் அவதரிப்பதற்கான வைப்பது யார் அந்த அந்த ஜோதியின் அந்த இறுதி தூதரின் தந்தை என்றும் பாக்கியத்தை பெறப்போகும் அந்த கனவான் யார் அப்துல் அவர்கள் தந்தை அவர்களுடைய அருமை தந்தை அப்துல்லா அவர்கள் அப்துல்லா அவர்களின் முருகன் தட்டில் வைக்கப்படுகிறது தெரியுமா எங்கே இருந்தாலும் அந்த ஜோதி அந்த அந்த அழகு அது வெளிப்படும் அப்போ எப்பொழுது அப்துல்லா அவர்களுடைய அந்த மொழி வைக்கப்பட்டதோ அப்துல்லா அவர்களுடைய அழகு கூடிவிட்டது அத்தனை பெண்களும் அவரை திருமணம் முடித்துக் கொள்ள ஆசித்தார்கள் நேசித்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வ சீமாட்டி ஒரு பெண் அப்துல்லா அவர்களிடம் வழியில் பார்த்து மன்னித்து கரம் கெஞ்சினார்கள் என்னை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த அளவிற்கு அவர்களுடைய அழகு கூடிவிட்டது காரணம் முழுகன் தண்டில் இருப்பது யாருடைய மொழி அவர்களுடைய அவர்கள் குழந்தையாக இருந்த போது அழகின் உச்சத்தில் இருந்தார்கள் நாம் படித்து இருக்கலாம் குழந்தையாக போடப்பட்ட அப்படி மூசா அலிசலாம் குழந்தை பருவத்தில் அழகின் உச்ச கட்டத்தில் இருந்தார்கள் நபி யூசுப் அலை அழகு மிகுந்தவர்கள் தான் ஆனாலும் அவர்களுடைய அழகு மிகவும் உச்சத்தை அடைந்தது எப்பொழுது தெரியுமா அவர்களுடைய வாலிப பருவத்தில் வாலிபத்தில் தான் அவர்களுடைய அழகு உச்சத்தில் அடைந்தது ஆனால் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே அந்த அழகில் வெளிப்படுகிறது பிறப்பதற்கு முன்னதாகவே எல்லா நபிமார்களை விட பன்மடங்கு உயர்ந்தவர்கள் அல்லவா சிலபவர்கள் அப்ப இருக்க முன்னதாக வெளிப்படுகிறது தந்தையின் விஷயத்தில் அப்துல்லா அவர்களுடைய அழகு மிகைத்து இருக்கும்போது ஆசித்தார்கள் பல பெண்கள் எதிர்பார்த்தார்கள் அவர்களை திருமணம் நாடினார்கள் ஆனாலும் அதான் தேர்வு செய்ய போவது யாரை தேர்வு செய்கிறார்ந்த செடியும் தன்னில் பூக்கும் பூவை தானே தேர்வு செய்வதில்லை எந்த பூவும் தான் எந்த செடியில் பூக்க வேண்டும் என்பதை தானே முடிவு செய்வதில்லை அல்லாஹ் முடிவு செய்கிறான் எந்த பெற்றோரும் தனக்கு இந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது எல்லாம் நாடியது கிடைக்கும் எந்த குழந்தையும் தான் இந்த பெற்றோருக்கு தான் குழந்தையாக செல்ல வேண்டும் என்று தேர்வு செய்வதோ முடிவு செய்வதோ இல்லை எல்லாம் நாடியவர்களுக்கு பெற்றோர்கள் குழந்தைகளும் நாடிய குழந்தைகளை பெற்றோர்களுக்கும் அப்படி தன்னுடைய ஏற்பாட்டில் தன்னுடைய நாட்டத்தில் அல்லாம் அதை இப்படி இருக்க ரசுர் வாகி சாஹிஸ் அவர்களுடைய அந்த ஜோதி அந்த ஒளி எந்த கருவறைக்கு செல்லப்போகிறது அந்த பாக்கியம் பெற்ற யார் என்று எதிர்பார்த்த தருணத்தில் அல்லாஹ் தேர்வு செய்கிறார் அன்னை ஆமினா அவர்கள் அன்னை ஆமினா அவர்களின் அந்த கருக்கியில் பெறுகிறது அந்த ஜோதியை சுமக்க போகிறது சுமை என்று சொல்லக்கூடாது தவறு ரசுர் வாகிச அல்லாஹ் அவர்கள் ஒருவரும் சுமையாக மாட்டார்கள் பெரும் பாக்கியத்தை அடைகிறார்கள் அன்னை ஆமினா அவர்கள் இடம்பெயர்கிறது அந்த ஒளி ஆமினா அன்னையார் அவர்களின் கருவறைக்கு இன்றைக்கு அந்த ஜோதியை தன் வயிற்றில் பெற்றார்களோ அன்று அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது யாராலும் கவனிக்கப்படாமல் இருந்த சாதாரண பெண் ஆனால் அந்த ஒளியை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் பலர் மலக்குமார்களால் கவனிக்கப்படுகிறார்கள் கல்லும் கொல்லும் சலாம் சொல்கிறது ும் அவர்களுக்கு உரிமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேகங்கள் நிழல் தருகிறது மாற்றங்கள் என்ன அதிசயம் என்று அவர்கள் தொடர்ந்து கனவுகள் தினமும் சில ரிவாயத்துகளில் தினமும் கனவு கண்டார்கள் யாரை கனவு கண்டார்கள் நபிமார்களை இன்னும் சில ரிவாயத்துகளில் வருகிறவர்கள் மாதத்திற்கு ஒரு நடிகை கனவில் பார்த்தார்கள் ஆதர் அலை இஸ்லாம் அவர்களை இவரை நீங்கள் பெற்றெடுக்கும் பொழுது முகம்மது என்ற பெயர் வையுங்கள் என்று எல்லா நபிமார்களும் வாழ்த்து சொல்லி ஆலோசனையும் சொல்கிறார்கள் கனவில் கனவுகள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது அப்படி இன்னொரு கனமையும் கண்டார்கள் அன்னை ஆமினா அவர்கள் என்ன கனவு பார்த்தார்கள் ஒரு மரம் அந்த மரத்தில் நட்சத்திரங்கள் தோன்புகிறது பழங்களை போல நட்சத்திரங்கள் தோன்புகிறது அந்த நட்சத்திரங்களிலேயே ஒரு நட்சத்திரம் மட்டும் மிக பிரகாசமாயிருக்கிறது அவர்கள் ரசித்து பார்க்கும் பொழுது என்று அந்த பிரகாசமாக இருந்த நட்சத்திரம் மட்டும் கலன்று ஆமினா அவர்களின் மடியில் விழுந்து விடுகிறது இப்படி ஒரு கனவு எழுந்திருந்து விட்டார்கள் தன் கணவரை அழைத்தார்கள் அவருமை கணவரை ஒரு கனவு கண்டேன் மரம் பெரிய மரம் அதில் பழங்களை போல நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரம் மட்டும் நட்சத்திரத்தை நான் ரசித்து பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரம் கலந்து என் மடியில் விழுந்து விடுகிறது என்று கேட்கும் பொழுது தந்தை அப்துல்லா அவர்கள் விளக்கம் எனக்கு தெரியாது எனவே இந்த ஊரில் ஒரு பெரியவர்கள் இருக்கிறார் இவன் ஒரு என்பதாக அவரை பற்றி பேர்கள் சொல்கிறது வரலாற்று நூல்கள் அவரிடம் சென்று கேட்கலாம் என்று நட்சத்திரங்கள் அது தெரியுமா மற்ற நபிமான அதில் இருந்து ஜொலித்த ஒரு பெரிய நட்சத்திரம் அது யார் தெரியுமா இறுதி தூரம் வர்கள் அந்த ரகசியம் அப்துல்லா அவர்களுக்கும் ஆமினாவுக்கும் மத்தியில் தான் இருந்தது யாருக்கும் சொல்லவில்லை அந்த ரகசியத்தை கேட்டுவிட்டு வந்து சில காலங்களிலேயே அப்துல்லா அவர்கள் முன்ஜாஹி அடம் முறையிட்டார்கள் கேள்வி கேட்கணும் அவர் பிறப்பதற்கு முன்னால் அவருடைய தந்தையை நீ அழைத்துக் கொண்டாயே என்ன காரணம் என்று வழக்குமார்கள் வேதனையோடு அல்லாமிடம் கேட்டுக் கொள்ளுது பனிமுடன் மனத்தில் இருக்கும் சொன்ன வார்த்தை அவரை பாதுகாப்பதற்கு அவரை ஆதரவு தருவதற்கு அவருக்கு அடைக்கலம் தருவதற்கு நானே போதுமான அவன் நானே போது ஆனாலே மலக்குமார்களின் ஆறுதலுக்காக அல்லா அன்றைக்கு திருமறையின் ஒரு சூறாவை அரிசியில் வரைந்து விட்டான் தொடர்ச்சியில் உங்களை நாம் பெற்று உங்களுக்கு அடைக்கலம் தரம் இல்லையா து அந்த சூறாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரசக்தி என்ன தெரியுமா எப்பேற்பட்ட வேதனையிலும் இந்த சூறாவை கண்களை மூடிக்கொண்டு மனம் மோந்து ஓடிப்பாருங்கள் உண்மையில் மனம் கூறும் இதில் எந்த மாற்றமும் இல்லை நம்பிக்கை கொண்டவருக்கு இதில் பாடம் இருக்கிறது அல்லாஹ் கேட்கும் அந்த வசனங்கள் உண்மையில் நம்மைக்கும் அவர்கள் அன்னை ஆமினா அவர்கள் வயிற்றில் ஆழ்மான கருவாக குழந்தையாக இருக்கும் தந்தை அப்துல்லா அவர்கள் அல்லாவின் அழைப்பை ஏற்றுக் கொண்டார்கள் பிறகு குழந்தை பிறப்பதற்கு முன் அன்னை ஆமினா அவர்கள் விதவையாக விதவை பெண்ணாக இப்படி சில காலங்கள் கழிக்கிறது யாருக்கும் தெரியாத அந்த குழந்தையை பற்றி தெரிந்து வைத்திருந்தவர்கள் மூன்று பேர் தான் தெரியும் வேறு யாருக்கும் அந்த அற்புதம் ஆனாலும் அல்லாஹ் தெரிய வைத்தார் இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னதாகவே எப்பேற்பட்ட குழந்தை என்ற அந்த குழந்தையின் அருமையை அந்த ஊருக்கு அல்லாஹ் புரிய வைத்தார் ஒரு நாள் வந்தது ஒரு நாள் அந்த நாள் முத்தலிம் பாட்டலால் அப்துல் முத்தலிமுடைய வீட்டை சுற்றி கூட்டம் என்ன கூட்டம் என்று பார்த்தால் ஊர் மக்கள் எல்லாம் அப்துல் முத்தலிம் அவர்களுடைய வந்திருக்கிறார்கள் குறை கம்ப்ளைன்ட் செய்வதற்காக யாரை அவர்களுடைய மருமகள் உங்களுடைய மருமகள் ஆமினா ஆயிட்டம் போச கூடாது அப்படி இருக்க உங்களுடைய மருமகள் அவர்கள் நறுமணம் கூறுகிறார்கள் அவர்கள் நடந்து செல்லும் பொழுது வாசனை பதறுகிறது பரவுகிறது இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ல வந்திருக்காங்க அப்துல் முத்தலிப் அவர்களிடம் அப்துல் முக்தலிப் அவர்கள் காபாவுடைய முத்தமல்லி அப்போ காபாவின் பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்க குடும்பத்துல இப்படி நடக்கலாமா அறியாமை காலத்தில் கூட விதவைகள் எப்படி இருக்கணும்னு ஒரு வரமுறை மறுத்து தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடாது நறுமணம் பூசி வெளியே வரக்கூடாது போன்றெல்லாம் நிபந்தனைகள் உங்கள் மருமகள் விதவையாக இருக்கும் நிலையில் அவர் நறுமணம் பூசுகிறார் ஊரே மணக்கிறது அவர் செல்லும் வழியெல்லாம் மணக்கிறது அவர்களை அழைத்து நீங்கள் கண்டியுங்கள் என்று ஊர் மக்கள் எல்லாம் சொல்லும் அப்துல் முத்தைய அவர்கள் உடனே மருமகளை அழைக்கவில்லை மாறாக தன் மனைவி அழைத்தார் மனைவி அழைத்து கேட்டார்கள் உண்மையா என்று கேட்கும் பொழுது அவர்களுடைய கணவரை அவர்கள் என் மருமகள் நறுமணம் பூசவில்லை மாறாக நறுமணத்தை குடிக்கிறாள் கோடி நிற்கிறது ஏனென்றால் அவள் எச்சில் துப்பினாலும் மணக்கிறது எனவே நீங்க கூப்பிட்டு கண்டிச்சு ஆகணும் கண்டித்தே ஆக வேண்டும் இது முறை அல்ல நம்ம வீட்டுல இப்படி இருக்கக்கூடாது அழைத்தார்கள் அந்த தாய் அன்னை ஆமினா அவர்கள் அழைத்து அப்துல் முத்தலிப் அவர்கள் பக்குவமாய் சொல்கிறார்கள் குழந்தையில் சுமந்திருக்கும் தாய் அல்லவா ஒன்றிணைத்து புகார் சொல்கிறார்கள் உண்மைதான் என்று மனைவியும் கூறுகிறார் நீ அதை தடுத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது அன்னை ஆமினா அவர்கள் சொன்ன வார்த்தை அன்னை ஆமினா அவர்கள் சொல்வார்கள் ஆமனாரே நான் நிச்சயமாக சத்தியம் விட்டு சொல்கிறேன் காபாவின் மீது சத்தியம் செய்வார்கள் அக்காலத்தில் காபாவின் செய்வார்கள் காபாவின் இந்த குழந்தையை சுமக்க ஆரம்பித்தேனோ அன்று உடல் என்னை சுற்றி நடக்கும் அதிசயங்களுக்கு அளவே இல்லை நான் நடந்து சென்றால் கல்லும் முள்ளும் சலாம் சொல்கிறது மேகங்கள் எனக்கு இழ தருகிறது கிணற்றில் தண்ணீரை அன்று முதல் ஒரு சிரமத்தையும் நான் உணரவில்லை மற்ற பெண்களைப் போல வேதனையோ கஷ்டமோ சுமையோ எதுவும் எனக்கு இல்லை நான் மிதந்து செல்வதை போல உணர்கிறேன் எனக்கு முழுவதும் கல்வம் இல்லாமல் பஞ்சாய் மாறி விடுகிறது வழிவிடுகிறது மதக்குமார்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சோனத்து பெண்களை போன்ற அளவான பெண்கள் என்னை சுற்றி நான் படுக்கும் பொழுதும் ஓய்வெடுக்கும் எனக்கு விசிறி விடுவதை நான் பார்க்கிறேன் இது இந்த குழந்தையின் வருகையால் ஏற்படும் அதிசயம் போல் இருக்கிறது எனவே என்னை யாரும் பவலாக என்ன வேண்டாம் நான் நறுமணத்தை கூறுவதில்லை ஆனாலும் என் மேடி மதக்கிறது நான் துப்பும் எச்சியில் கூட வளம் அற்புதங்கள் இவை சொல்ல போது அந்த குழந்தையின் அருமையை இந்த குழந்தையின் அருமை என்ன என்பதை புரிந்து கொள்கிறார் இது போன்ற தருணத்தில் தான் யார் இந்த குழந்தை என்று புரிய வைத்து விட்ட நேரத்தில் அடுத்து நடந்த மாபெரும் சொல்கிறது காபாவை இடிப்பதற்காக அப்ரஹாம் என்ற மன்னன் யானை படையோடு வருகிறார் அவர்கள் ஆமினா அன்னையார் அவர்களுடைய வயிற்றில் குழந்தையாய் இருக்கிறார் இந்த நிகழ்வு பட போட்டு காட்டுகிறது என்ன நடந்தது அந்த அப்ரஹா என்ற மன்னன் வரும் பொழுது யானை படையோடு வந்தான் இடிக்க வந்தான் அது நேரத்தில் நாம் அபாபி அனுப்பறவைடையை அழிக்கவில்லையா மென்று துப்பப்பட்ட வைக்கோலை போல அந்த யானைகள் மாறி நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லா கேட்கிறான் நீங்கள் பார்க்கலையா அல்லாஹ் கேட்கும் வார்த்தையை கவனிங்கள் அல்லாவின் வார்த்தையில் ஆயிரம் பாடங்கள் அர்த்தங்கள் படிப்பினைகள் வயிற்றிற்குள் அப்போ அல்லாஹ் கேட்பது எப்படி அது சரிதானா அல்லாஹ் கேட்பது சரிதான் அது எந்த குறையும் இருக்க முடியாது அல்லாவை விட சரியானதை பேசக்கூடியவர் யார் அல்லாவை விட சத்தியத்தை சொல்லவர் யார் வார்த்தையில் அறவே குறை இருக்க முடியாது வயிற்றில் இருக்கும் பொழுதே பார்த்து அல்லா கேட்கிறான் இன்றைக்கு ஆய்வு செய்கிறார்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தை அதாவது பார்க்க முடியுமா என்று ஆய்வு செய்கிறார்கள் விஞ்ஞானிகள் அதில் ஒரு மாபெரும் அதிசயத்தை பெற்றிருக்கிறார்கள் அணைந்திருக்கிறார்கள் என்னவென்றால் அந்த குழந்தை பார்க்கிறது எப்படி பார்க்கிறது தாயின் கண் பார்க்கிறது தாய் பார்ப்பதை அந்த குழந்தை பார்க்கிறது தாய் எதை கேட்கிறதோ அந்த குழந்தை அதை கேட்கிறது இந்த வார்த்தையில் இந்த வசனத்தில் தாய்மார்களுக்கு பாடம் இருக்கிறது நீங்கள் பார்ப்பதை அந்த குழந்தை கவனிக்கிறது நாம் மட்டும்தான் பார்க்கிறோம் என்று நினைக்காதீர்கள் அந்த குழந்தையும் நாம் மட்டும்தான் இதை கேட்கிறோம் என்று நினைக்க வேண்டாம் அந்த குழந்தையும் கேட்கிறது எனவே தான் அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது யானை படை அளிக்கப்பட்ட அந்த நிகழ்வை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா அவங்க பிறந்து மூன்று வயசு அவங்க தாயார் மதரசு சேர்க்கிறாங்க இதைத்தான் முதலில் சொல்லித்தருவார்கள் அதுதான் சொல்லித்தரப்பட்டது அதிர்ந்து போன ஆசிரியர் இமாம் அவர்களின் தாயாரிடம் கேட்டார் அருமி தாயே மூணு வயசுல பத்து ஜிசு எப்படி எங்கிருந்து கொடுத்தீங்க தாய்மார்களுக்கு அதில் பாடம் இருக்கிறது நம் சகோதரிகளுக்கு அதில் பாடம் இருக்கிறது அந்த அம்மையார் சொல்வார்கள் நான் என் குளத்தை வயிற்றில் இருக்கும் போதே பாதி ஆபிச ஆக்கிட்டே இருந்தாங்க நான் ஓதியது நான் பார்த்த குரான் நான் மட்டும் பார்க்கவில்லை என் குழந்தை பார்த்தது நான் ஓதி அந்த வசனங்கள் நான் மட்டும் ஓதவில்லை நான் கேட்ட அந்த வசனங்கள் நான் மட்டும் கேட்கவில்லை என் குலத்தை கேட்டது எனவேதான் பத்து ஜூகள் இன்றைக்கு தாய்மார்கள் என்ன பார்க்கிறார்கள் இன்றைக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தொலைக்காட்சிகளில் நாம் பார்க்கலாம் அவர்கள் திறமை பேசுது பாடுது கருமில் இருக்கும்போது நாம் பேசிக் கொள்கிறோம் இப்பெல்லாம் குழந்தைங்க பயங்கர ஷார்ப்பு அதிலும் குறிப்பாக இந்த மொபைல் போன்கள் இருக்குது இன்னும் நாம் அல்ல பல பெரியவங்களுக்கு இந்த போன் ஆண்ட்ராய்டு இந்த அதை பயன்படுத்த இன்னும் நம்மள பல பேத்துக்கு பெரியவங்களுக்கு தெரியாது யார் பழகிட்டாங்களோ அவங்க உறங்கும் பொழுது அவர்களுடைய நேரம் சொல்ல வேண்டியதில்லை அது பத்தி தனியா சப்ஜெக்ட் தான் பேசு அப்படியும் சில பெரியவர்கள் இந்த போன்களை பயன்படுத்த தெரியாதவங்க இருக்காங்க ஆனா யாராவது எழுதிருச்சு சொல்லுங்க உங்களுடைய வீட்டின் குழந்தைங்களுக்கு அது யாருக்காவது பயன்படுத்த தெரியாம இருக்குதா எங்குமா அந்தமார்கள் இருக்கும்போது எதற்கே தெரியாது என் பேர உள்ள வெளியே வர்றான் என் பேர் என்னமா பயன்படுத்து எனக்கு தெரியாது எப்படி பழகுச்சு உங்களுடைய தாய் நீங்கள் வயிற்றில் இருக்கும்போது பட்டு பச்சை பட்டன் அனுப்பிட்டு போய் இது எதை அமுத்துறது எதை தேய்க்கிறது தெரியல அப்படி அனுத்துறது நல்லது அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு குழந்தைகள் அதை புகுந்து விளையாடுகிறார்கள் காரணம் என்ன வயிற்ல கு கவனித்தொபைலை பார்த்துதான் அமைதி காக்கிறது அந்த குழந்தை நிலாச்சி ஒரு காலம் எல்லாம் போய் இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் போய் கொண்டிருக்கிறது எல்லா வீடுகளிலும் அல்லா காப்பாற்று நல்ல என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லா கேட்கும் வார்த்தையில் நமக்கு படிப்பிலை இருக்கிறது தாய்மார்களும் கவனிக்க வேண்டும் வயிற்றில் இருக்கும் குழந்தை பார்க்கிறது உங்கள் காதுகளின் வழியாக அது கேட்கிறது இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது எனவே எல்லாம் இன்றைய நிலைகளில் மாற்றது ஏற்படுகிறது எனவே எல்லாம் நெருக்கடியார்களே தற்போது ரிசர்ச் செய்யப்பட்டு மாபெரும் ஒரு ஆச்சரியம் விஞ்ஞானிகளின் விழிகள் பிடுங்கி போய் நிற்கிறது வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது நாம் அதில் பாடம் பெறாமல் இருக்கிறோம் எனவேதான் வயிற்றில் இருக்கும் பொழுது என்ற பறவைகளின் வாயிலாக யானைகளை அல்லாஹ் அளித்த நிகழ்வு அதை தொடர்ந்துதான் அதன் பிறகுதான் ஹசூர்லாஹிஸ்லம் அவர்கள் இந்த ஊமியில் அவதரிக்கிறார்கள் அதனால் நிரும்புகிறது இறுதி தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த பூமியின் பிறப்பார்கள் என்று எல்லா படைப்புகளும் எதிர்பார்த்த நாள் மனிதன் மட்டுமே அதை பெரும் அன்பு இந்த பூமியின் மீது படும் என்று இயக்கிக் கொண்டிருந்தன எல்லா படைப்புகள் அந்த நாளும் இறங்கியது ரபியுள்ளை பனிரெண்டு இரவு நேரம் அவர்களுடைய காலத்தில் கூட வைத்துல்லாவை இர இல்லம் என்றுதான் எழுதியிருந்தார்கள் அதை சுற்றியும் வந்தார்கள் ஆனாலும் அல்லா ஓர்வம் என்பதை ஏற்றுக்கொள்வதில் அவர்கள் மறுத்தார்கள் இருக்க தவா செய்வதற்கு அப்துல் முத்தலிம் அவர்கள் உட்பட அந்த வீட்டில் இருக்கும் பேரும் சென்று விட்டாகிவிட்டது வீட்டில் இருப்பதையால் அன்னை ஆமினா அவர்கள் மட்டும்தான் தனித்திருக்கிறார்கள் மாதம் அன்னை ஆமினா அவர்கள் உணர்கிறார்கள் தன் வயிற்றில் இருக்கும் அந்த அற்புத குழந்தை இறுதி தூதர் வெளிவர நாடுகிறது இதை உணர்ந்த அன்னை ஆமினா அவர்களுக்கு தன்னை அறியாமல் கண்ணீர் வருகிறது ஏன் என்று சொன்னால் வலியினால் அல்லூர் அவர்கள் வலியோடு பயத்தினால் அழுகை வந்தது எந்த பெண்ணாக இருந்தாலும் இது போன்ற நேரத்தில் தனிமை பயம் அந்த நேரத்தில் அந்த அம்மையாருடைய கண்களில் தண்ணீர் சுரக்கிறது ஆனால் கீழே வரம் இல்லை விளம் இல்லை ஏன்னா அவரை பெற்றெடுத்த பொழுது நம்மை பெற்றெடுக்கும் பொழுது நம்முடைய தாய் வடிக்காத கண்ணீர் இருக்காது அவர் படாத சிரமம் கஷ்டம் இருக்காது ஆனால் அவருடைய பிறப்பு அப்படி அல்ல நான்கு பெண்களை துணைக்காக வேண்டி பிரசவத்திற்காக நான்கு பெண்கள் வரலாற்று நூல்களில் எழுதப்படுகிறது கண்ண முன்னல் அப்மார் அந்த பெண்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா நிலவை போல இருந்தார்கள் அழகு அந்த பெண்கள் அவர்கள் யார் என்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் பெண்களில் முதலாவானவர் இப்ராஹிம் அலை மனைவி மூன்றாவது அதே இப்ராஹிம் அலை மனைவி சாரா அலை நான்காவது முன்னாள் மனைவி அவர்களின் நீங்கள் பெற்றிருக்கும் குழந்தை அது உங்களுடைய கண்களில் கண்ணீர் வரவைப்பதற்கான வண்டி நீங்கள் பெறவில்லை சந்தோஷத்தோடு பெருமையோடு மன ார்கள் எப்பொழுது இறங்குவதற்கு அல்லாவின் கட்டளை ஒவ்வொரு குழந்தையும் எதிர்பார்க்கிறது சிக்னல் கிடைக்காம எந்த குழந்தையும் அல்லாமின் கட்டளை பிறந்தது நட்சத்திரங்கள் விரட்டி அடிக்கிறது எந்த பூமியில் இருக்க கூடாது நரகத்தில் வாசல்கள் அடைக்கப்படுகிறது அலங்கரிக்கப்படுகிறது இறுதி தூதர் அல்லாவின் கட்டளை வளரப்போகிறது அனைத்தையும் பார்க்கிறார்கள் அன்னை ஆமினா அவர்கள் நட்சத்திரங்கள் மிரண்டோடுவதை அனைத்தும் காட்டப்படுகிறது சஜிதாவின் விழுந்து விட்டார்கள் வருகை மாபெரும் இறுதி தூதரின் வருகை வருகை எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த பூமிக்கு இந்த பூமி எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்திருக்கும் அல்ல தூதர் பிறக்க போகிறார் எல்லா மாணவர்களும் நன்றி செலுத்தும் வண்ணம் சரிதாவில் மாணவர்கள் மட்டுமல்ல எல்லா படைப்புகளும் சஜிதாவில் மீண்டு விட்டனர் அலங்கரிக்கப்பட்டுது குதூகலத்தில் அனுமதி கிடைத்தது பிறந்தார்கள் அழுகையோடு அல்ல புன்னகையோடு வெளியில் வந்ததும் செய்தது கையை உயர்த்தி மானத்தின்பால் ஒருத்த குழந்தையை போல எண்ணெய் தடவப்பட்டவர்களாக அசிங்கத்தோடு அல்ல அருவறுப்பாக அல்ல துர்நாற்றத்தோடு அல்ல மற்ற குழந்தைகளை போல அல்ல தயாராக இருக்கக்கூடிய குழந்தையை போல தலையில் எண்ணெய் தடவப்பட்டவர்களாக கண்களுக்கு சுருமாயிடப்பட்டவர்களாக அழுதவர்களாக அல்ல சந்தோஷமானவர்களாக குழந்தைகள் ஏன் அழுகிறது தீண்டுகிறான் எனவே தான் அழிக்கிறது ஆனால் ரசூருல்லாவுடைய பிறப்பின் போது மிரட்டி அடிக்கப்பட்டு விட்டது எந்தால் நெருங்க முடியும் இறுதி எனவே ரசூருல்ல பிறக்கும் போது அழவும் இல்லை தன் தாயை அழம் வைக்கூதமானது நான் பிறக்கும் பொழுது என் தாய்க்கு கண்ணீர் வரவில்லை அவர்கள் சந்தோஷமாக பிறந்தார்கள் சிரித்தவர்களாக புன்னகைத்தவர்களாக நான்காவது செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள் ரசூ பிறந்த தினம் திங்கள் திங்கள் கிழமை சகாபாக்கள் கேட்பார்கள் முஸ்தகான விஷயங்கள் நோன்பை வைக்கலாம் திங்கள் தோறும் ரசூல் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் திங்கள் வியாழன் ஆகிய இரண்டு தினங்கள் ரசூல் நோன்பு வைப்பதை வளமையாக வைத்திருந்தார்கள் அப்படி சகாபாக்க கேட்பார்கள் யார் ரசூல் திங்கக்கிழமை நோடு பத்தி என்னன்னு சொல்லல என்று கேட்கும் பொழுதுலா ஒளித்து பெருமையை சொன்னார்கள் வாரங்களின் தலைவர் சையீது ஐயாம் வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் ஆனாலும் ரசூல் பிறப்பை கொண்டு வாக்கியம் பெற்ற நாள் அது திங்கக்கிழமைதான் எனவே திங்கள் நூல் பொய்ப்பது மாபெரும் என்று சொல்வார்கள் அதிலும் அவர்கள் எப்பேற்பட்டாலும் சாஹித் ரவி அவர்கள் பற்றி கவிதை படிப்பார்கள் கவிதைகள் பொதுவாக பொய்யாக தான் இருக்கும் ஆனால் ரசூல் படிக்கப்படும் கவிதை மட்டும் பொய்யாக இருக்கவே முடியாது உங்களை போன்ற ஒரு அழகை என் கண்கள் இதுவரை பார்த்ததில்லை பிறந்திருக்கிறார்கள் சந்திர நிலவாய் சந்தன மனவாய் பிறந்த அந்த குழந்தையை பார்ப்பதற்காக கூடிவிட்டது கூட்டம் ஊர் மக்கள் எல்லாம் திறந்து விட்டார்கள் அது நேரத்தில் யார் பேரவைப்பது பேரவைப்பதற்கான உரிமை யாருக்கு இருக்கிறது வீட்டின் பெரியோர்களுக்கு இருக்கிறது முதலில் அதை கவனிக்க வேண்டும் அறியாண்மை காலத்தில் இருந்த குணங்கள் கூட இன்றைக்கு மோவியங்களாக இருக்கும் நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது அந்த நற்குணங்களும் நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது வீட்டின் பெரியவர்கள் முடிவு செய்ய வேண்டும் நல்ல பேர்களை அவர்கள் வைக்க வேண்டும் அதில் ஒரு வரக்கிறது அப்படி இருக்க வைக்க யார் பேர் வைக்க போகிறார் என்று கவனிக்கும் பொழுது காபாவின் முத்தவல்லி அப்துல் முத்தலிம் அவர்கள் வைக்க நெருங்கும் பொழுது அன்னை ஆமினா அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது தான் பார்த்த கனவுகள் பல நபிமார்கள் வந்து சொன்ன ஆலோசனை என்ன ஆலோசனை சொன்னார்கள் அவர்கள் துடிக்கும் பொழுது மனம் வரவில்லைப்பது அது பெரியவர்களுடைய காரியம் அக்காலத்தில் அறிந்திருந்தார்கள் அறியாமை காலத்தில் கூட அவரவருக்கு என்ன பொறுப்பு அதை செய்வதில் பொறுப்பாய் கடமையாய் இருந்தார்கள் அப்போ நெருக்குகிறார்கள் அப்துல் முத்தலீம் அவர்களுக்கு அவர்கள் அம்மையாருக்கு ஞாபகம் வருகிறது இந்த பெயர் பல நபிமார்கள் சொல்ல வேண்டுமே என்று முந்தி சொல்லும் பொழுது தயங்கி சொல்ல மறுத்து விடுகிறார்கள் சொன்னால் மாமனாருக்கு என்று ஒரு அந்தஸ்து இருக்கிறதா இல்லையா நெருங்கி அவரிடம் போய் இந்த பேர் தான் சொல்வது மதிப்பு குறையாகிவிடுமே என்று தயக்கத்தோடு காத்திருக்கிறார்கள் அப்துல் முத்தலீம் அவர்கள் பேர் வைக்க நெருங்குகிறார்கள் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் என்ன நடக்கிறது இணையதளங்கள் இன்றைக்குன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்ற பெயர் கொண்டு அவங்கள பார்க்கவே முடியாது யாருமே அந்த பெயர்கள் வைக்கிறது அஹப்து அஸ்மாய் உனக்கு பிடிச்சதெல்லாம் ஓரம் கட்டு அல்லாவுக்கு பிடித்த நாற்பதுக்கு முன்னாடி அதனால தான் சொன்ன பத்து வருஷத்துக்கு அப்புறம் யாரையுமே பார்க்க முடியாது யாரும் அது போன்ற பேர்கள் வைக்கிறது இல்லை அது எந்த பிரதில்லை அது அர்த்தமுள்ளதாக இருந்தாலே தவிர நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை வைக்கணும் உள்ள ஒரு நாள் பொழம்பு கேட்டு பத்து பேர் எழுதி கொடுத்தா அதுல எதையும் வைக்கிறது இல்லை மறுபடியும் அடுத்த நாள் வந்து அது எதுமே செட் ஆகல மறுபடியும் எழுதி கொடுங்க பல இமாம்கள் நீங்க பேர் கேட வரவங்க வந்தாங்களுக்கு பேர் வைக்கும் பொழுது ஆயாளுடைய நினைவில் இருக்கிறது மலக்குமார்கள் வந்து சொன்ன பேர் முகம்மது என்று ஆனா மாமனார் பேர் வைக்க நெருங்குகிறார் தடுப்பதற்கு வழி இல்லை தயக்கத்தோடு நிற்கிறார்கள் அன்னை ஆமினா அவர்கள் நெருங்கிவிட்டார்கள் அப்துல் முக்தலிப் குழந்தை நெருங்கிவிட்டு வைத்தார்கள் அன்னை ஆமினா அவர்கள் கேட்டார்களோ அதே பேரை வைத்தார்கள் முகம்மது என்று பேர் வைத்தார்கள் வரும்போது கேட்டார்கள் எப்படி இந்த பெயரை முடிவு செய்தீர்கள் என்று கேட்கும் நான் கனவு கண்டேன் எனக்கு இது போன்ற பேர் வையுங்கள் என்று ஒரு கனவை நானும் பார்த்தேன் என்று சொன்னார்கள் அப்துல் முத்தல் அவர்கள் அல்லாம் முடிவு செய்த பேர் முகமது என்ற பெயர் அல்லாம் முடிவு செய்த பெயர் உலகத்தில் எத்தனையோ பெயர்கள் இருக்கலாம் பாக்கியம் பெற்ற பேர் அல்லாஹி என்ற பெயருக்கு நெருக்கமாக வரக்கூடிய இன்றைக்கு ஒரு ரிசர்ச் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது உலகத்தில் முகம்மது என்ற பெயரை இணைத்து வைத்தவர்கள் தான் ஆக அதிகம் முகமது என்ற பெயர் சூட்டப்பட்ட அளவிற்கு வேறு எந்த பேரும் அந்த அளவிற்கு இடம் பிடிக்கவில்லை எல்லாம் தேர்வு செய்த அந்த மாபெரும் பெயர் வசுல்லா சாஸ்திரம் அவர்களுக்காக வேண்டி மோமின்கள் அவர்களுடைய சமுதாய மும்மத் என்ற அடையாளத்தினால் நாம் நம்முடைய பேருக்கு முன்னால் முகமது என்பதை சேர்த்துக் கொள்கிறோம் அந்த பேரை சேர்த்துக் கொள்வதில் பெருமைப்பட வேண்டும் அதில் மிகப்பெரிய சந்தோஷம் உண்மை மும்மின்களுக்கு இருக்க வேண்டும் இன்னைக்கு பலர் நாம் பார்க்கலாம் தங்களுடைய பெயர்களை வெளிப்படுத்தும் பொழுது சில குருந்தாடிகளுடைய பெயர்களை சேர்த்து வச்சுக்கிறாங்க பேனர்கள் எல்லாம் இன்னைக்கு பார்க்கிறோம் இது எவ்வளவு பெரிய ஒரு அருவறுப்பான ஒரு விஷயம் எப்பேற்பட்ட இறுதி தூதர் பாக்கியம் நிறைந்த உதமத்தில் நாம் இருக்கிறோம் அவர்களுடைய பேரோடு வேறு பேரு இது போன்ற குந்தாடிகளின் பேரை சேர்ப்பது தகுதி ஆகுமா எனவே சம்மது என்ற பெயரை நம்முடைய பேருக்கு முன்னால் சேர்ப்பது அது பெருமைக்குரிய விஷயம் அது மாபெரும் பாக்கியம் என்பதாக நாம் கருது எனவே அந்த குழந்தைக்கு இறுதி தூதர் ரசூல் அலிஸ்லம் அவர்களுக்கு அஹம்மது என்பதாக பேர் வைக்கப்படுகிறது திறமுக்கே நேரமாயிடுச்சு வளர்ப்பும் சேர்த்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் இந்த குழந்தைக்கு பேர் வைக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய வளர்ப்பின் ஆரம்ப கட்டத்திலேயே அவர் இறுதி தூதர் என்ற அடையாளங்களை அல்லா வைத்திருந்தார் ஆச்சரியங்கள் அதிசயங்கள் மாபெரும் அதிசயங்கள் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் வளர்ப்பின் போதே பலருக்கு அதை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் வளர்ப்பின் பொழுது மற்றவர்களைப் போல அவர்களுக்கு நிழல் கிடையாது நிழல் இல்லை கண்ணியப்படுத்தும் வகையில் அல்லாஹ் வைத்தது ஏன்னா நிழல் இருந்தால் பக்கத்திற்கு மிதிப்பாங்க கால்படும் அந்தஸ்தை எந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறான் என்பதில் இது போன்ற செய்திகளில் நமக்கு படிப்பினை இருக்கிறது நிழல் கிடையாது நிழல் இல்லை என்பதற்கு பல காரணங்கள் எழுதுகிறார்கள் உலமாக்கள் ஏன் அல்லா நிழல் வைக்கவில்லை அதில் முதல் காரணமாக நான் தற்போது சொன்னீமன் கண்ணியப்படுத்தும் வகையில் அந்த நிழலை யாரும் மிதித்து குழுவிடக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லா நிழலை இல்லாமக்கிட்டான் இன்னொரு காரணத்தை எழுதுவார்கள் மார்க்கவேதைகள் நிழல் இல்லை என்பதற்கான இன்னொரு மிக முக்கியமான காரணம் ஒளி ஜோதி ஒலிக்கு நிழல் இல்லை வெளிச்சத்துக்கு நிழல் இருந்தா வெளிச்சத்தை சொல்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தையும் ரசூடைய வளர்ப்பிலேயே கவனித்தார்கள் சில மகான்கள் கவனித்து சொன்னார்கள் இது சாதாரண குழந்தை அல்ல ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் எல்லா அதிகாரங்களும் இந்த குழந்தையின் காலடியில் வந்து கிடக்கும் மாபெரும் இந்த அடையாளங்களை எல்லாம் குழந்தை பருவத்திலேயே வெளிப்படுத்தி விட்டார் இது மட்டுமாவுடைய நபிவுடைய வேர்வை இருக்கிறது அது மனக்கும் என்ற நூலில் எழுதப்படுகிறது அல்லாத்தார் மனம் உள்ளதாக இருக்கும் என்பது வந்தார்கள் என்று சொன்னால் சில சகாபாக்கள் இறுதி தூதரான மகத்துவத்தை சொல்கிறேன் குழந்தையாக விளையாடும் பொழுதே அதில் வேர்க்குமே அந்த வேர்வை மனக்கும் விளையாட்டுந்தான் நம்ம குழந்தைகளை போல விளையாட மாட்டார்கள் அவர்களுடைய விளையாட்டில் அது அர்த்தம் இருக்கும் இப்படி அவர்கள் விளையாடி வரும் பொழுது உடம்பில் வேறுபயிருக்குமே அது அந்த உரையை மணக்க செய்யும் என்று வரலாற்று நூல்கள் தெரிவிக்கிறது அது மட்டுமல்லாவுடைய அது சொர்க்கத்தின் தேனில் இருந்து படைக்கப்பட்டது தேங்கில் இருந்து தற்போது கூட அந்த உமிழ் நீர் தங்கியிருக்கும் ஒரு கிணறு இந்த பூமியில் இருக்கிறது மதீனாவில் இருந்து மக்காவிற்கு செல்லக்கூடிய வழி ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தில் ஒரு கிணறு வீரர் என்று சொல்கிறார்கள் அந்த கிணறு ஒருமுறை பயணம் செல்லும் பொழுது நாயகன் அவர்கள் அங்கே ஒரு மூதாட்டி இலைகளை சாதாரண தலைகளை பொறுக்கிக் கொண்டிருந்த அந்த மூதாட்டியிடம் அருமை தாயே இந்த கிணத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி நாங்க எடுத்துக்கலாமா நாங்கள் பயணிகள் தாகித்திருக்கிறோம் தேவை இருக்கிறது சற்று நீங்கள் அனுமதித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இதன் அருகாமையில் இருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு உரிமை இருக்கிறது உங்கள் அனுமதி கிடைத்தால் நாங்கள் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக் என்று சொல்லும் அந்த அம்மையார் சொல்வார்கள் இந்த கிணறு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிணறு தான் ஆனாலும் இதனுடைய தண்ணி நாமளே எடுக்கிறது இல்லை ஏன்னா இதனுடைய தண்ணி துர்வாடை நிற்கதாக கசப்பான தன்மை கொண்டதாக இருக்கும் இதை பயன்படுத்த முடியாது நாங்களே கிணறு பக்கத்தில் இருந்தாலும் தேடி போய் வெளியே இருந்தால் தண்ணி கொண்டு வரோம் எனவே இந்த கிணத்தின் தண்ணி அது குடிப்பதற்கு தகுதியானது எனவே வேண்டாம் என்று அந்த அம்மையார் சொல்லும் பொழுது ராய் சாஸ்திரன் அவர்கள் சொன்னார்கள் அம்மையாரே நீங்கள் அனுபவித்தால் அதை சரி நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் கிணற்று தண்ணீர் கொண்டது வாயில் வைப்பதற்கே முடியாத ஒரு மோசமான நிலை அப்படி இருக்க சரி செய்ய போகிறேன் சரி செய்து கொள்ளுங்கள் என்ன உங்களுடைய விருப்பம் என்று அந்த அம்மையார் அனுமதிக்கும் பொழுது செய்தது வேறொன்றுமல்ல அந்த கிணறை நெருங்கினார்கள் விஸ்மில்லா என்று தன் உமிழ் நீரை அதில் உமிழ்ந்தார்கள் லேசாக தன்னுடைய உமிழ் நீரை உமிழ்ந்தார்கள் பிறகு தோழர்களிடம் சொன்னார்கள் இந்த தண்ணீரை எடுத்து பருங்கங்கள் என்று ஒழித்தார்கள் சஹாபாக்கள் அதுவும் மதூரமான தண்ணீர் உலகத்திலேயே சுவைமிக்க தண்ணீர் என்று சொன்னால் அது வீர ரூஹாவுடைய தண்ணீர் தான் சம்சம் இருக்குது சம்பதம் உடைய தண்ணீர்ல சுவை இல்லை சம்சம் தண்ணி உயர்ந்த தண்ணி தான் அதுல இல்லை ஆனா அதுல சுவை கிடையாது அது ஏன் அல்ல சுவை இல்லாததாக ஆக்கிவிட்டா தெரியுமா அந்த சுவைக்காக அந்த தண்ணீரை குடிப்பார்கள் சுவை இல்லை என்று சொன்னால் அதை இபாதத்தாக நினைத்து குடிப்பார்கள் எனவே இவாதத்தாக நினைத்துதான் சம்சம் நீர் குடிக்கப்பட வேண்டுமே தவிர சுவைக்காக அல்ல கட்டளை அது விவாதத்தாக தான் நாம் குளிக்கிற தவிர சுவைக்காக அல்ல எனவே தான் அதில் சுவையை அல்லாம் வைக்கவில்லை சுவைக்காக அந்த தண்ணீர் குளிக்கப்படக்கூடாது விவாதத்தாக தான் குளிக்கப்பட வேண்டும் தண்ணீர் தான் ஏனென்றால் அந்த தண்ணீரில் ரசோருகாவுடைய உபிள் நீர் கலந்திருக்கிறது பாக்கியம் பெற்றார்கள் சில ஹாஜிமார்கள் சில ஹாஜிமார்கள் சொல்வார்கள் நாம் அங்கே சென்றோம் அந்த கிணற்றின் தண்ணீரையும் குடித்தோம் சொல்வார்கள் சில ஹாஜிமார்கள் நம்முடைய ஊரில் கூட ஒரு சிலர் அதை சொல்லி காட்டினார்கள் வீரர் என்பதாக அறிவிப்பு பழத்தை வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கிணற்றில் இருந்து குறைக்க ஒருந்தது அது போன்ற தண்ணீரை நாம் சுவைத்ததில்லை இதுவரை குடித்ததில்லை என்று சொல்வார்கள் அந்த ஹாஜிமார்கள் எனவே இப்படி சொல்லுமா அவர்களுடைய இறப்பு முதல் படைப்பு முதல் பிறப்பு வளர்ப்பு பாடங்களை எல்லாம் என்ற உயர் நோக்கத்தில் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது இது கொண்டாட்டங்கள் அல்ல கண்ணியும் இது கொண்டாட்டம் அல்ல கொண்டாட கொண்டாட்டம் அது கூடாது மிக சரிய கடமைகளில் ஒன்று எனவே இது போன்ற நிகழ்ச்சிகளை நிலையாக தங்கு தடையின்றி தொடர்ந்து நடைபெற செய்வாராக இன்னும் வாழ்க்கை வரலாற்றில் ஒளிந்து கிடைக்கும் பல பாடங்களை படிப்பினைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய நிறைவு செய்கிறார் இதோட நம்ம ஆரிலிருந்து சின்னமா இருக்குது ஆரிலிருந்து பெற்ற இந்த ஒரு வார்த்தை இருக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்தால அந்த ஒரு பலத்துக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்குலாம் நம்ம எல்லாரும் ஒரு நல்ல ஒரு அஸ்திவாரம் உண்டாக்குறோம் இந்த விஷயமா நம்ம கேளுங்க பொதுமக்களின் நலனுக்காக